வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்தரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் பத்தாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு இங்கிலாந்தின் தேசிய அருங்காட்சியகம் லண்டன் நகரில் பொதுமக்களின் பார்வைக்காக திறந்துவிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆண்டு இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக இந்திய சிப்பாய்களின் கழகம் ஆரம்பமானது இந்திய சிப்பாய்களின் கிளர்ச்சி ஆரம்பமானது சிப்பாய் கழகம் என அழைக்கப்படும் இந்த நிகழ்வானது இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு விக்டோரியா உட்குல் என்கின்ற பெண்மணி அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட முதலாவது பெண்மணி என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அமெரிக்க நீதிமன்றம் ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சட்டத்தின்படி தக்காளி ஒரு காய்கறி என்றும் பழம் அல்ல என்றும் தீர்ப்பளித்தது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ருமேனியா துருக்கியிடமிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதன் முதலில் அமெரிக்காவில் மேற்கு வெர்ஜீனியாவில் அன்னையர் தினம் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனியின் முதலாவது குண்டு இங்கிலாந்தில் கென்ட் பகுதியில் விழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வின்ஸ்டன்சர்ச்சில் பிரிட்டனின் பிரதமரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தாய்லாந்தில் விளையாட்டுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் இடம்பெற்ற தீ விபத்தில் இளம் பெண்கள் அதிகமானோர் பணியாற்றிய அந்த தொழிற்சாலையில் நூற்றி தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் முதலாவது கருப்பின தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு கார்த்திகேசு சிவத்தம்பி ஈழத்து தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டே கால்டிகாஸ் ஜெர்மன் ஆய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆ ராசா இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நமிதா கபூர் தென்னிந்திய திரைப்பட நடிகை இன்னாலில் மறைந்தவர்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கோபிகிருஷ்ணன் எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் ஐக்கிய அமெரிக்கா வாணியல் நாள் ஹங்கேரி பறவைகள் மற்றும் மரங்களின் நாள் இஸ்ரேல் தேசிய விடுமுறை நாள் மற்றும் தென்கொரியாவில் பெற்றோர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை